ஸ்மீதி வாசனே ோயன निरंतराभ्यस्ता, निरंतराभ्यस्ता वासना, हरत्य विद्या विक्षेपान, वासना, அவித்யா விக்ஷேபானு ஹரதி அதான் விஷயம் வாசனா ஹரதி வாசனைகள் நீக்குகின்றன எதை நீக்குகிறது அவித்யா விக்ஷேபானு ஹரதி அக்ஞானத்தினால ஏற்பட்டிருக்கிற விக்ஷேபங்களை ஹரதி நீக்குகிறது நம்ம எண்ணங்களோட சம்பந்தம் வச்சுக்க சொன்னாலும் எண்ணங்கள் என்னை பாடாப்படுத்துறது அப்படிங்கிற சுவாவம் நமக்கு போகிறது இல்லை சுவாமி எண்ணங்கள்லாம் என்னை என்ன எண்ணங்கள்லாம் என்ன பாடாகப்படுத்துறது என் மனதில் எண்ணங்கள் எனக்கு துன்பம் தருகிறது எண்ணங்களோடு தொடர்பு கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் எண்ணங்களோடு கொள்ளாதீர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லுகிறீர்கள்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 டம்ளர்னு விவகாரம் பண்ணுறோமே தவிர ஆனால் உண்மையிலே அங்கே வெள்ளி மாத்திரம் தான் இருக்குது ஆ விவகாரத்தில் தான் நமக்கெல்லாம் பேர் விவகார காரியங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் உண்மையிலேயே நாம் உணர்வு மட்டுமே அந்த எண்ணத்தை பலப்படு அதாவது ரெண்டு சொல்லணும் இதெல்லாம் எதெல்லாம் வேற்றுமை தெரிகிறதோ வேற்றுமை உண்மையல்லங்கிற எண்ணம் ஆழமாக இருக்கணும்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 ஜெகன் மித்யாத்வ நிச்சயா அது பலமாக இருக்கணும் எது வந்தாலும் எந்த விற்பி வந்தாலும் சரி எல்லா விறத்தியும் மித்தியதான் விரத்தயா மித்யா எல்லா எண்ணங்களும் உண்மையல்ல ஒரு தோற்றமே அதை தான் இப்படி சொல்கிறார் இதை என்ன பண்ணணும்னா ஏவம் பிரம்மைவ அஸ்மி இது இவ்வாறு பிரம்மமாகவே நான் இருக்கிறேன் மூணு முப்பத்தி ஒன்றாம் ஸ்லோகத்தில் பாருங்கள் அகம் பிரம்மேதி வித்யாத் அங்கே சொன்னார் அதை விளக்கமாக திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார் கடைசியாக முடிக்கிற போது முப்பத்தி ஆறாம் ஸ்லோகத்திலையும் எது எது பரம் பிரம்ம ததேவ அகம்னு சொல்லியிருக்கார் இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது இறைவன் வேறு உயிர்கள் வேறுங்கிறது உண்மையல்ல இறைவனும் உயிர்களும் உலகங்களும் நான் சொன்ன ஒரே சூத்திரம்தான் தூய உணர்வே உயிர்களுக்கு உயிரான இறைவனாகவும் உயிர்களாகவும் உள்ளங்களாகவும் உடல்களாகவும் உலகங்களாகவும் உறவுகளாகவும் மாயையால் அல்லது அறியாமையால் காட்சி அளிக்கிறது இதுதான் இது ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும் அது திரும்ப திரும்ப நினச்சிக்கணும் அவ்வளோதான் अह ब्रह्म अस्मी निरंतराभ्यस्ता वासना इंद निर अभ्यस्ता इध विड़ा अभ्यास पड़नमे ये सुलिया यदा यद स तो दीर्घका अभ्यासत्कार आसे दृढ़भूमि नींद काल विडाम पण्याहणं டாக்டர் சொல்கிறார் விடாமல் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற ஏன் ஒரு மருந்து சாப்பிட்டா இந்த மருந்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டாகணும் அப்போத்தான் வந்து வியாதி குணமாகும் அப்படின்னு சொல்கிறதுனால நிரந்தர அபியாசத்தான் அந்தரம்னா கேப்பு இடைவெளின்னு அர்த்தம் நிரந்தரம்னா என்ன அர்த்தம்னா இடைவெளி தராமல்ன்னு அர்த்தம் ஆடிக்கு ஒருத்தரவை அம்மாசைக்கு ஒருத்தரன்னு சொல்கிறாங்க இல்லையா எப்போ ஒரு தடவை அது என்ன பறிக்குமா அப்படிங்கிறது தொடர்ந்து இதை அபியாசம் பண்ணி கொண்டிருந்தா தொடர்ந்து வகுப்புக்கு வந்து கொண்டிருந்தா எல்லாம் நம்ம போட்டுக்க வேண்டியதான் தியானம் பண்ணி கொண்டிருந்தால் நிரந்தர அபியஸ்தா வாசனா வாசனைனா என்னர்த்தம் அந்த வாசனை பலப்படணும் அந்த எண்ணம் பலப்படணும் பிரம்மைவ அஸ்மீதி வாசனை நான் பிரம்மமாகவே இருக்கிறேன்கிற வாசனை இப்போ என்னென்னா நான் வந்து சந்நியாசியாக இருக்கிறேன் அந்த வாசன பலமாக இருக்குது அப்புறம் ஜாதி அந்த வாசனை இருக்குது நான் மனிதனாக இருக்கிறேன் நான் ஒரு ஜீவனாக இருக்கிறேன் சாதாரணமாக எல்லோருக்கும் என்ன எண்ணம் இருக்குது அகம் நான் உடம்புங்கிற வாசனை சுபாவமாக இருக்கு அந்த வாசனையை மாத்திரம் வாசனைனா இந்த இடத்துல என்ன ஆழமான எண்ணம்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 இல்லை அந்த ஜாதி அதாவது சமூகத்தினால் உண்டு உண்டு பண்ணப்பட்ட எண்ணங்கள் இயல்பாகவே நமக்கு இருக்கிற வரையறைக்குட்பட்ட எண்ணங்கள் சாஸ்திரத்தினால் பண்ணப்பட்ட எண்ணம் ஜீவாத்ம பரமாத்ம பேதம் இப்படி ஏகப்பட்ட வாசனை எண்ணங்கள் பலமாக ஸ்ட்ராங்காக இருக்குது அதை என்ன பண்ணுறது இந்த வாசனையினால்தான் அந்த வாசனையை போக்க முடியும் அதுக்கு நிரந்தர பிரம்மைவ அஸ்மி இது வாசனை அதெல்லாம் உபனிஷத்துக்கு அதுக்கு தான் திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கிறது ஒன்று படிக்கணும் ஸ்ர வேதாந்தம் படிச்சுட்டே இருக்கணும் வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்தா ஒன்று வேதாந்தத்தை படிச்சுட்டே இருக்கணும் இல்லை இதை படித்ததை தனியாக உட்காந்து தியானம் பண்ணணும் அதனால தான் இந்த வாசனை பலப்படும்னு நடித்தான் பிரம்மைவ அஸ்மி இது வாசனை நிரந்தராபியஸ்தா நிரந்தரமாக அபியாசம் பண்ணிகிட்டு இருந்தால் தான் இந்த எண்ணம் பலப்படும் இல்லாட்டி பலப்படாது சும்மா காதில் வாங்கி அந்த காதில் வாங்கி அப்படியே விட்டுடுவோம் தேகாத்ம ஜானவத் ஞானம் தேகாத்ம ஜான பாதகம் ஆத்மன்னேவியஸ்ய ச ஜீவன் முக்த உச்சியத்தே நான் உடம்புங்கிற எண்ணம் எவ்வளவு பலமாக இருக்கோ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 அப்படி பலப்படுத்தி என்ன பண்ணுறது அதனால் அதனால் என்னாகும்னா அவித்யா விஷேப்பான்னு ஹரதி வாசனா வந்து கர்த்தா ஹரதி கிரியா அவித்யா விக்ஷேப்பான்னு கர்மா அப்புறம் வந்து கீதி வாசனா நிரந்தராபியஸ்தா வாசனா எதை நிரந்தராபியாசம் பண்ணுறது பிரம்மை வாஸ்மிதி நிரந்தராபியஸ்தா வாசனா அவித்யா விக்ஷேப்பான் அவித்யா விக்ஷேப்பான்னா அறியாமையையும் அறியாமையின் விளைவாகிய விக்ஷேபங்களையும் விக்ஷேபம்னா என்ன மனசில் இப்போ பார்த்தாலும் அலை பலவிதமான எண்ணங்கள் அலைப்பாய்கிறது விக்ஷேப்பான் அதோடு நமக்கு அது பாட்டுக்கு சமுத்திரத்தில் அலை வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகட்டும் அதோடு நான் என்ன இணச்சிக்க மாட்டேன்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 இந்த விஷேபங்களை எல்லாம் குறைச்சிடும் விக்ஷேபங்களை குறைக்கும் அதுக்காகத்தான் அதுக்கு மெனக்கெட்டு அபியாசம் பண்ணுறோம் ஆஹா அவித்யா விக்ஷேபான் ஹரதி அறியாமையின் விளைவாகிய விஷே விக்ஷேபான சம்சாரான்னு சொல்லுவாங்க அஜானத்தினுடைய காரியம் சம்சாரம்னு சொல்லுவோம் அஜான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசாத் தினிர்மலம் வேற எங்கேயோ படித்தோம் அதாவது காரியமானது பரவாயில்ல சில இடங்களில் ஸ்லோகங்களில் வரும் அக்ஞான காரியம் பிரதஹேத் சமூலம் விவேக சூடாமணி அக்ஞான காரியம் சமூலம் பிரதஹேத் காரியத்தை அக்ஞானத்தோடு சேர்த்து அழித்துவிடும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்குது இங்கே விவேக சூடாமணியில் அஜானயோகாத் பரமாத்மனஸ்தவஹ்யாத்ம அநாத்மபந்தஸஸ்ததையவசம்ஸ்ருதி தயோர் விவேகோதிதோதவன் அஜானகாரியம் பிரதேத் சமூலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் விவேகச்சூடாமணியில் இருக்குது அதேமாதிரிதான் நான் இதை எடுத்துக்கிறேன் அவித்யா விட்சேபான் விட்சேபம்னா என்னர்த்தம் சம்சாரம் ஏதா ராகத்வேஷம் எல்லாரோட ராகத்வேஷமும் நம்மளை மோதுருது நமக்குன்னு ராகத்வேஷம் இருக்குது அந்த அந்தகரணத்துக்குன்னு சில ராகத்வேஷம் இருக்குது எல்லா அந்த கரணத்துக்கும் ராகத்வேஷம் இருக்குது ஒருத்தருக்கு இருக்கிற ராகம் இன்னொருத்தருக்கு இல்லை எல்லோருக்கும் ஒரே மாதிரி ராகம் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி இருக்கான் இல்லையே அதனால தான் அது வந்து மாயா விசித்திரம்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 தர்மமாக இருக்குது அதனால் இதெல்லாம் புரிந்து கொண்டு நம்ம நம்முடைய மனசையும் புரிஞ்சுக்கணும் நம்முடைய ஸ்வரூபத்தையும் புரிஞ்சுக்கணும் மனது இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுனால என்னாகும்னா மனசை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ மனசை எப்படி கையாளணுமோ அப்படி கையாளணும் அளவுக்கு மீறி மனதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மனதுனால் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என்ன ஆகும்னா வேதாந்தம் மறந்து போயிடும் சம்சாரி ஆகிடும் ஆஹ அவித்யா விக்ஷேப்பான் ஹரதி உதாரணம் சொல்கிறார் ரசாயனம் ரோகான்னு எதா ஹரதி ததா அப்படி படிக்கணும் ரோகா நிவரசாயனம் அப்படின்ட்டுருக்கு நோய்களை மருந்து போல அப்படின் இருக்கு நோய்களை மருந்து போல அப்படின்னா என்ன அர்த்தம் நோய்களை மருந்து நீக்குவது போல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரோகாணிவ ரசாயனம் ரசனம்னா ஔஷதம் மருந்து இவன்னா போல அது எப்படி தொடர்ந்து டாக்டர் சொல்கிறார் இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டு வாங்கோ இந்த பத்தியத்தையும் கடைப்பிடிங்கோ உப்பெல்லாம் போட்டுக்காதீங்கோ காய்கறியெல்லாம் வந்து மூணு தடவை அலம்புங்கோ வெந்நீரில் கொதிக்க வச்சு என்னோடய சாப்பாடு இப்படி இருக்குது அதனால் சொல்கிறேன் என்னோடய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 மேல வியாதி அபிவிருத்தி ஆகாமல் இருக்கும் சொல்ற லௌகிக்க விஷயம் இது சரீரத்தை காப்பாற்றுகிற விஷயம் உதாரணத்தை சொல்கிறார் ஆ ரசாயனம் ரோகான்னு இவ மருந்தானது நோய் ரோகான் ரோகான்னு பகுபட்சினத்தில் போட்டிருக்காரு அங்கே விக்ஷேப்பான் அப்படி போட்டிருக்கார் அது மாதிரி இங்கேயும் ரோகான்னு ஹரதி யதா ஹரதி தெங்கிறத எதா போட்டுக்கணும்தா ரசாயனம் ரோகான்னு ஹரதி நிரந்தராபியஸ்தம் நிரந்தராபிய நிரந்தர அபியஸ்த அபியஸ்தம் ரசாயனம்னு போடணும் போட்டுங்கோ அவ்வளோதான் விடாமல் சாப்பிட்டுட்டே வந்தால் எப்படி வியாதி நீங்கிறதோ அப்படி அது நீங்காட்டாலும் கண்டிப்பா இது நீங்கும் ஞாபகம் வச்சுக்கணும் அது வந்து உதாரணம் ஒருவேளை தொடர்ந்து மருந்து சாப்பிட்டும் கூட எல்லா பத்தியங்களும் கடைப்பிடிச்சாலும் வியாதி போகலையே இன்னும் விருத்தி ஆகிடுத்தேன்னு சொன்னால் அது வந்து பிராரப்த கர்மா அப்படின் சொல்லி அதை விட்டுடலாம் ஆனால் இதை அபியாசம் பண்ணினா புருஷார்த்தத்தை கொடுத்து இதை அபியாசம் பண்ணினால் நிச்சயமாக சம்சாரம் நீங்கும்னு அர்த்தம் வந்து திரும்ப திரும்ப ஜென்மம் எடுத்து மருந்து சாப்பிட்றதுக்காக ஜென்மம் எடுக்கிறது அதுக்காக ஜென்மாவே இல்லைன்னு விட்டால் முடிஞ்சு போச்சு யாருக்கு வியாதி உடம்பே நான் இல்லை அப்படி இருக்கிற பொழுது வியாதி யாருக்கு வியாதி மித்யா சரீரத்துக்கு மித்யா வியாதி மித்யா ஷரீரத்துக்கு மித்யா ஆரோக்கியம் ஆகினால இந்த மித்யா சரீரத்துக்கு மித்யா ஆரோக்கியம் இருந்தால் என்ன மித்யா ரோகம் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அகம் பிரம்மாஸ்மி இந்த வாசனை பலமாயிடணும் சரி சொல்லுகிறீர்கள் என்ன பண்ணுறது எப்படி இதை அபியாசம் பண்ணுறது அபியாசம் பண்ணுறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா சொல்கிறார்